வணக்கம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தரபர்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று யுனெஸ்கோவின் உலக உயிர்கோள காப்பகம் வலை அமைப்பில் புதிதாக தற்போது சேர்க்கப்பட்டுள்ள உயிர்கோள காப்பகம் சிக்கிம் மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு உலகின் மிகப்பெரிய பறவைகள் சிற்பம் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று ஒரே மாவட்டம் ஒரே உற்பத்தி என்ற உச்சி மாநாட்டை மாநிலம் உத்தரப்பிரதேசம் லக்னோ நகர் நான்கு சொத்து பதிவு செய்வதற்கு உடனடி சேவை முறையை முன்மொழிந்துள்ள மானிலம் பஞ்சாப் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று டெபிள் அட்வொகேட் ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அதாவது டிஇ வி அட்வொகேட் தி அன்டோல் டி எல் டி அன்டோல்ட் ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இரண்டு தமிழ்நாடு உடல் கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று தேசிய மனித உரிமை ஆணையத்தின் குறும்பட திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான விருது முதல் பரிசு பெற்றுள்ள திரைப்படம் எது நான்கு ரோஜஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி